அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு திருவள்ளுவெருமானின் திருவருளால் உலகத் தமிழர்களின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற ஒரு திட்டத்தின் வாயிலாக அமைப்பின் வாயிலாக திருக்குறட்பாக்களையெல்லாம் பல தலைப்புகளின் கீழ் ஆராய்ந்து அறிந்து வருகின்றோம் செயல் நலத்தின் கீழ் இடுக்கண் அழியாமை என்ற அதிகாரத்தில் உள்ள குரட்பாக்களை ஓரளவு கற்று அறிந்து நிறைவு இப்பொழுது துன்பம் வரும் காலத்தில் துவண்டு விடாமல் இன்பத்தையும் எதிர்நோக்காமல் தொடர்ந்து செயலாற்றும் கலையை திருவள்ளுவெருமான் இந்த அதிகாரத்திலே அதாவது இடுக்கண் அழியாமை என்கின்ற தலைப்பிலே நமக்கு அருளி உள்ளத்திலே எவ்வளவு சோர்வு இருந்தாலும் புறத்தில் எத்தனை இடர்பாடுகள் தோன்றினாலும் மனம் கலங்காமல் செய்ய வேண்டிய செயல்களை முழு கவனத்துடன் செய்ய வேண்டும் என்பதைத்தான் இந்த அதிகாரத்தில் உள்ள குரட்பாக்கள் நமக்கு உணர்த்துகின்றன பகவத்கீதையில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் உபதேசித்துள்ள கர்மயோக மனோபாவனை இந்த அதிகாரத்தில் உள்ள கருத்துக்களுடன் இணைத்து சிந்திக்க தகுந்தவை செயல்களில் விருப்பு வெறுப்பின்றி செயல்களின் பலன்களிலும் விருப்பு வெறுப்பின்றி இறை வழிபாட்டுணர்வுடன் செயலாற்றுவது கர்மயோக மனோபாவனையாகும் இனி இடுக்கண் அழியாமை குரட்பாக்களின் சாரத்தை இதுவரை கற்ற பத்து குரட்பாக்களின் சாரத்தை ஒரு முறை மீண்டும் திரும்பி பார்ப்போம் முதலாவது குரட்பா இடுக்கண் வருங்கால் நகுக அதனை அடுத்துவது அஃதொப்பது செயல் புரியும் போது இடையூறு அல்லது துன்பம் வருமானால் அதற்காக வருந்தாமல் அறிவால் இயற்கை நியதியை உணர்ந்து மகிழ வேண்டும் சிரிக்க வேண்டும் சிரிக்க வேண்டும் என்பது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் வருந்தக்கூடாது என்பது கருத்து அவ்விடையூறு அல்லது துன்பத்தை எதிர்த்து அதனை கடப்பதற்கு அதற்கு அதாவது துன்பத்தையே இன்பமாக கருதி மகிழ்வதற்கு நிகரானது வேறு எதுவும் இல்லை மேற்கொண்ட செயலால் துன்பம் நேர்ந்த இடத்து தளர்ச்சி அடையாமல் அறிவின் துணை கொண்டு மகிழ்ச்சி அடைபவனுக்கு அத்துன்பம் நீங்கும் என்பது கருத்து இரண்டாவது குரட்பா வெள்ளத்தனைய இடும்பை அறிவுடையான் உள்ளத்தின் உள்ள வாழ்க்கையின் இருமை தன்மைகளை ஆராய்ந்த தெளிந்த அறிவை உடையவன் ஊக்கத்தின் துணை கொண்டு இடையூறுகளை நீக்க முயலும் கரைகாண முடியாத வெள்ளத்தை போன்ற துன்பங்கள் அனைத்தும் அறிவு ஊக்கம் முயற்சி ஆகியவற்றால் அழிந்தே விடும் துன்பம் வந்த இடத்து அது மனத்தின் குணங்களுள் ஒன்று நிலைத்திருப்பது அல்ல என்று கருதுபவர்க்கு அது விரைந்து கெடும் என்பது கருத்து ஒன்று இரண்டு குரட்பாக்கள் முன்வினை பயனால் தோன்றும் துன்பத்தை அழிப்பதற்கு வழிமுறைகளை அருளி செய்தன மூன்றாவது குரட்பா இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படா அதவர் செயல் புரியும் போது இடையே தோன்றும் துன்பத்திற்கு வருந்தாதவர் அந்த துன்பத்திற்கே துன்பத்தை உண்டாக்கி விடுவர் மடுத்த வாயெல்லாம் பகடன்னான் உற்ற இடுக்கன் இடர்பாடு உடைத்து இது நான்காவது குரட்பா தடைகள் அனைத்திலும் தளர்வுராமல் அறிவுபூர்வமான ஊக்கத்துடன் வண்டியை இழுத்து செல்லும் வலிமை மிக்க எருது போல செயல் வந்து அடைகின்ற துன்பம் துன்பத்தை உடையதாக ஆகிவிடும் வண்டியை இழுத்துச் செல்லும் வலிமை மிக்க எருது போல தடைகள் அனைத்திலும் தளர்வுராமல் அறிவுபூர்வமான ஊக்கத்துடன் செயல் வந்து அடைகின்ற துன்பமானது துன்பத்தை உடையதாக ஆகிவிடும் மேற்கொண்ட செயலை தடை போது தளர்ச்சியின்றி முடிக்க வல்லவனை அடைந்த துன்பமானது தானே துன்பப்படும் என்பது கருத்து ஐந்தாவது குரட்பா அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கப்படும் துன்பத்திற்கு மேல் துன்பம் தொடர்ந்து வந்தாலும் அறிவையும் ஊக்கத்தையும் விடாதவனை வந்து அடைகின்ற துன்பங்களுக்கு அதிக துன்பம் ஏற்படும் மூன்று நான்கு ஐந்து குரட்பாக்கள் முன்வினை பயனால் தோன்றும் துன்பங்களை போக்கும் வழிமுறையினை வழங்கி அருளின நாளை தொடர்ந்து மேலும் இதனுடைய கருத்துக்களை சிந்திப்பதற்கு முயற்சிப்போம் அனைவருக்கும் மனமார்ந்த நல் வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள்